ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசைடு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றது நிமிடமாக இருக்கின்றது அன்பு அறிவிப்பாளர் ஈஸ்வரம் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சதீஷ் மற்றும் தரன் அவர்களே சரி இந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்ததை தொடர்ந்து அதனுடைய வாக்குகளினுடைய முடிவுகளையும் அறிவிக்கப்பட்டு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு இந்திய தினம் மாலை இலங்கை நேரப்படி ஆறு மணி அளவிலே பதவிப்பிரமாணம் செய்ய இருக்கின்ற நிலையிலே நாங்கள் இது தொடர்பான கருத்தாடுகளை இங்கே பதவி செய்து கொண்டிருக்கின்றோம் அரசியல் விமர்சகர்கள் அதே நாங்கள் எல்லோருமை சேர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மாற்றமில்லாமல் அங்கே இடம்பெறுகின்ற செய்திகளை அல்லது நகர்வுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பணியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரதாசன் உங்களுடைய பார்வையிலே இது எப்படி அமைந்திருக்கின்றது என்று நினைக்கின்றீர்கள் கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்ஷ எதிர்பார்க்காத ஒரு முடிவை கொடுத்திருக்கின்றது பலரது சிந்தனை என்பது மஹிந்த அவருடைய ஆள் பலம் அவருடைய இராணுவ கட்டமைப்பினுடைய பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்கள் ஏரிய கட்டமைப்பின் ஊடாக அவர் ஏதோ ஒரு முறையிலே மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் என்கின்ற ஒரு மனக்கணக்கு பலரிடம் இருந்திருக்கிறது ஆனாலும் உலக க இலங்கையினுடைய அரசியல் நகர்வு என்பதை பார்த்து பலர் அதில் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஏனியே எங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய இந்தியாவாக இருந்தாலும் சரி ஏனைய நாடுகளினுடைய உறவு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையிலே அதனுடைய அரச மட்டத்திலே அரச தொடர்பாடல்களை ராஜதந்திர உறவுகளில் இருந்து ஏனைய தொடர்புகளை பேணுவதற்காக அவர்கள் பாவிக்கின்ற முறைகள் அவர்கள் காலகாலமாக அந்த தாயக தமிழர் தாயக இருந்தாலும் சரி இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளாக இருந்தாலும் சரி அவற்றை எவ்வாறு கவர்ந்து அதனூடாக எவ்வாறு தங்களுடைய நலன்களை வெளிநாட்டு நலன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள் இந்த வெற்றி என்பது இலங்கை அரசியலில் ஒரு மாற்றத்தை உண்டுபண்ணுமா என்ற கேள்வி என்றால் அது இலங்கை சுதந்திர கட்சியினுடைய ஏனைய எதிர்கட்சிகளுடைய இணைவாக இருப்பதனால் ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படலாம் ஆனால் தமிழர்களுடைய நிலைமையை பொறுத்தவரையில் ஏனைய காலங்களில் நடந்த அரசியல் மாற்றங்களில் இருந்து எந்தவித மாற்றத்தையும் கொண்டு என்பதுதான் பலருடைய அவதானிப்பாக இருக்கிறது இப்பொழுது உடனடியாக பார்த்தீர்கள் என்றால் இலங்கையின் புதிய ஜனாதிபதியோடும் மைத்ரி பாலாவுடன் இணைந்து பணியாற்ற தயார் என்று அமெரிக்கா கூட உடனடியாக செய்திகளை தருகுவதற்கு தயாராக இருக்கிறது அதனுடைய ஆட்சி விடத்திற்கக்கூடிய மிக முக்கியமான வெளியுறவுச் செயலர்களினுடைய கருத்துக்கள் உடனடியாக வருகிறது ஆகவே இவையெல்லாம் என்னவற்றை காட்டுகிறது என்றால் உடனடியாக இந்தியாவினுடைய பிரதமரனுடைய வாழ்த்துச் செய்தி அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் தமிழ் அமைப்புகள் சார்ந்த கட்சிகள் அவர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே உடனடியாக வரும் ஒருவருடைய வெற்றிக்கு பின்னால் அதன் பின்னர் நகரப்போகின்ற ஏனிய விடயங்கள் உன் குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் தாயக பகுதியில் இரு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் இவற்றிற்கான மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்கின்ற இயக்கம்தான் எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒன்று ஆனால் இலங்கை ஜனாதிபதி என்கின்ற ஒரு ஒட்டுமொத்த இலங்கையினுடைய ஜனாதிபதி என்கின்ற பதவியை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவருடைய மனப்பான் என்பது அன்றிலிருந்து இன்று வரை மாறுபட்டதாக எந்த சந்தர்ப்பத்திலும் இல்லை வார்த்தைகளாகவும் எரிய வாக்கியங்களாகவும் அல்லது தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே அவர்கள் தருகின்ற கருத்துக்களாகவும் மட்டும்தான் இறந்திருக்கிறது இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூட இம்முறை இரண்டு பேருமே பெருமளவில் தமிழர்களை கவனிக்கவில்லை என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும் இல்லையா உண்மை அதாவது இலங்கை ஜனாதிபதி என்கின்ற அந்த கட்டமைப்பு அதனுடைய அதிகார பிடங்கள் அதனுடைய முழுமையான மு நிறைவேற்று அதிகாரம் என்று ஒரு வார்த்தை பிரியோகம் வருகிறது என்றால் அதற்கு யாரும் அங்கு நிகராக அந்த பதவியினுடைய உச்சபட்சமான மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த முடிவுகளை அவர் தன்னிச்சையாகவும் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கிறது அதனால்தான் ஏனிய மூன்று அல்லது நான்காவது தடை தடவை கூட வருவதற்கான முயற்சிகளை கூட இந்த முறை அவர் வென்றிருந்தால் அதை கூட செய்திருக்கலாம் அப்படியான ஒரு சூழல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கால பின்னர் அதன் உருவாக்கப்பட்ட ஜியார் ஜெவர்த்ராவினுடைய தனிச்சுரப்பு வாய்ந்த தன்னுடைய அரசியல் சாணக்கிய இந்த வேளையிலே குறுக்கிடுகின்றன ஈஸ்வரதாசன் சென்ட்ரல் பேங்கினுடைய கவர்னராக இருந்த அஜித் நிவார்ட் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது சென்ட்ரல் பேங்க் கவர்னர் அஜித் நிவார்ட் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது அதையும் உங்களோடு பயந்து இருக்கின்றாம் இப்பொழுது என்றால் இந்த மைத்ரி இப்ப அவர்கள் சொல்வதால் எம் ஒய் த்ரீ என்று ஷோர்ட் ஹோட்டலே அழைக்கிற அளவுக்கு வந்துவிட்டது அவருடைய பெயர் ஒரு ஒரு நரேந்திர மோடி நரேந்திர மோடியை நமூ என்றாக்கிய போல இவரை மைத்ரீ அதுவும் மை என்பது ஒரு மிகப்பெரிய பலமாக இவருக்கு மாறிவிட்டது மாறிவிட்டது ஆகவே அவரு யார் வாக்குரிமை பெற்ற ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது அந்த வாக்கை அளிப்பதோ அல்லது வாக்கை அளிக்காமல் இருப்பதோ அரசியல் என்பது எல்லோரும் சொல்லுவார்கள் அரசியல் என்றால் அது சாக்கடை என்று சொல்லுவது வழமை ஆனால் அரசியலில் இது எல்லாம் சாதாரணமாப்பா என்பது ஒரு சினிமா வாக்கியம் அதிலும் கூட உண்மைகள் இருக்கிறது ஏனென்றால் ஒரே கட்சிக்குள் இருந்தவர்கள் அந்த கட்சியிலிருந்து ஒருவரை பிரித்தெடுத்து எதிர்ப் பொது எதிர்க்க எதிர்கட்சியாக உருவாக்கி அந்த கட்சியிலிருந்து வந்தவரையே வெற்றி பெற வைக்கின்ற ஒரு சூழல் இருந்திருக்கிறது என்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அந்த ஆட்சியினுடைய தன்மை அந்த மக்களினுடைய மனங்கள் எவ்வாறு தாக்கி இருக்கிறது என்பது ஒரு கருத்து இதுவே நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள் ஒரு ஸ்லீப்பர் செல்லாகியிருந்து maitreypala series-na erudheeram varekkam appam saapittu veliyila varum varekkam avaru veliyera pogunar endu maghindhavinal kandupidikka mudiyamal po irukkiradendru sonnal idhai neengal eppadi paarkireergal unmaidan idhu pole pala sambhavangal engaludaiya thaayaga pogigalum nadandirukkiradhu எங்களுடைய விடுதலை போராட்டத்திலும் பல விடியங்களை பார்த்துருக்கிறோம் அதற்கு நிகராக இதை ஒப்பிட முடியாது ஏனென்றால் தமிழர்களை அவர்களுடைய வாழ்வு உரிமைகளை அல்லது அவர்களுடைய சி சின்ன விடியங்களை அவர்களுடைய சாதாரண உரிமைகளை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவம் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆட்சி படங்களில் அமர்கிறார்கள் இது பெரும்பான்மை இனத்தினுடைய வாக்குகளாகத்தான் அவை மாறியிருக்கின்றன ஆகவே இவர் போன்றவர்கள் கட்சிகளுக்குள் இருந்து வெளியில் வந்தாலும் சரி வெளியில் இருந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து கொண்டாலும் சரி அவர்களுடைய மனப்பக்குவம் என்பது என்றுமே தமிழ் மக்களினுடைய எண்ணங்களில் மாறாதது இலங்கையை பொறுத்தவரையில் அது ஒரு பௌத்த நாடு அது பௌத்தர்களுக்கான நாடு என்பதுதான் அடிநாதமாகவும் அவர்களுடைய தேசிய கொடியிலிருந்தும் மாற்றப்பட்டிருக்கிறது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் என்பது பல விடயங்களை கண்டு கொண்டு வந்திருக்கிறது இதிலேயே மிக முக்கியமாக மைத்திரியவர்களின் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங் அவர்கள் இவர்கள் அவர்களுடைய முன் நோக்கம் என்பது உள்நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்கிறது அவர்களுடைய குடும்ப அரசியல் ஆட்சிகளுக்கு அடிவிழுந்த பின்னர் தான் இங்கே மஹிந்த ராஜபக்சவனுடைய நிலைமை மாறி அவரும் சில நயவஞ்சகமான சில விடயங்களை எல்லாம் மேற்கொண்டு உலக நாடுகளின் கைப்பிள்ளையாக இல்லாவிட்டாலும் ஏனைய விடயங்களை கையாண்டு ஒரு இனத்தையே அழித்துவிடக்கூடிய துணிவும் அந்த விடியங்களை கையாண்டு அந்த வெற்றி கடைப்பிலே ஒரு துட்டகை முனுவாக தன்னை ஆக்கிரமித்துக் கொண்டவர் பின்னர் இப்பொழுது விழுந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அடி என்பது அவருக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கும் மிக தெளிவாக ஒரு விடியத்தை சொல்லியிருக்கிறது என்னதான் ஆட்சி மாற்றம் ஆட்சியில் கதிரை மாறவில்லை ஆகவே அந்த கதிரை தனது பணியை செய்து கொண்டுதான் இருக்கப் போகிறது ஆனால் எங்களுடைய பணியை நாங்கள் எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கான சில கதவுகள் திறக்கப்படலாம் சரி இதில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்கலாம்னு நினைக்கின்றேன் பொதுவாக மைத்திரிபால சிறிசேனவுக்கு கிடைத்த வாக்குகளினுடைய பரம்பலை வைத்து பார்த்தால் அந்த தமிழீழத்தினுடைய வரைபடத்தை சிம்போலிக்காக சொல்லி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது அது கேள்வி முடித்தோடைய நினைக்கிறேன் அது ஒரு தமிழீழத்துக்கு ஏங்கி கொண்டிருக்கின்ற மக்களினுடைய ஒரு ஏக்கமாக பிரதிபலிப்பாக நாங்கள் எண்ணலாமா நிச்சயமாக இப்பொழுது தமிழ் மக்களை பொறுத்தவரை சாதாரணமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே இராணுவ கெடுபடிகள் இல்லாத ஒரு சுதந்திரமான நடமாட்டம் இதற்காகத்தான் பல இன்னல்கள் பல இழப்புக்கள் பல சமூக விடயங்கள் எல்லாம் நடந்துறிவிட்டன அதற்காக மக்கள் இன்னும் தங்களுடைய உள்ளத்துக்குள் அடி நெருப்பாக அவர்கள் வைத்து அந்த நாதம் மட்டும்தான் அந்த தாகம் மட்டும்தான் அதிலே வடிவங்கள் மாறியிருக்கின்றன இன்று இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்களை கருத்திலெடுத்து அவற்றுக்கு ஏற்றாற்போல் நகர்வது என்பது பல விடியங்களை உள்நகர்த்திச் செல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது ஆகவே அறகு என்பது ஒரு கேள்வி அதிசயம் இந்த உலகத்தில் நடந்ததாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உலக நாடுகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய எண்ணங்கள் செயற்பாடுகள் அவர்கள் எங்களுக்காக ஆற்றிய பணிகள் அவர்கள் எங்களுக்காக செய்த ஏனையாக நடந்து கொண்ட முடியும் என்பன எங்களுக்கு ஒரு விடியத்தை அன்றும் சொல்லியிருக்கிறது அன்று எங்களுக்காக குரல் தந்த ஒரே ஒரு சூரியனாக இருந்தவர்களின் குரலாகவும் மதுவாகத்தான் இருந்திருந்தது எங்களுக்கான விடயங்களை நாங்களே பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே அந்த வரைபடத்தை வாக்குகள் அலங்கரித்திருக்கின்றனவே ஒளிய ஆட்சி மாற்றத்தால் அது நடக்குமாக இருந்தால் ஏதுவாவது ஒரு திருப்பம் ஏற்படுமாக இருந்தால் உண்மையிலேயே அது பெரிய விடியமாக இருக்கும் நடக்குமா என்பதுதான் எல்லோருடைய இருக்கமும் ஆனால் இங்கே ஆட்சி கதிரைக்கு வந்துவிட்டால் அந்த ஆட்சி காட்டில் ஏறி அமர்ந்து விட்டால் அதனுடைய சுகமும் அதனுடைய தன்மைகளும் தங்களுடைய சுயநலன்களையும் ார் தமிழர்களின் வாக்குகளினால் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை மாவட்டம் மைத்ரி பால ஸ்ரீசேனவனுடைய வாக்குகள் முன்னணியில் தான் இருக்கிறது குறைந்தது ஆயிரத்திற்கு அதிகமான வாக்குகளில் முன்னணியில் அவர் இருக்க பார்க்கிறார் குறைந்த அளவு வீத அளவிலே ஓகே நீங்கள் சொன்னதை போல யாழ்ப்பாணத்திலேயே அந்த வீதம் இருக்கின்றது மிக பிரமாண்டமான வீதமாக அதே போல வன்னியிலே இருக்கின்றது மற்றக்கிழப்பிலும் மைத்திரியினுடைய பலம் அதிகமாகவே இருந்தது இருக்கிறது ஆகவே இது ஒரு விடயத்தை சொல்லுகிறது ஏதோ ஒரு மாற்றத்தை மாற்றத்தை எதிர்பார்ப்பது உலக அரசியலிலே ஏனைய அரசியல் விடயங்கள் நடக்கின்ற பொழுது அல்லது தேர்தல் களங்கள் நடக்கின்ற பொழுது இவை நடப்பதுதான் இந்த தேர்தல் எல்லாம் ஒரு சங்கீத கதிரை விளையாட்டுத்தான் இந்த தேர்தல் களத்திலே யார் ஓடி வந்து இருப்பது என்பது என்பதுதான் அந்த கதிரைக்கான போர் இது ஒரு சிறிய நாங்கள் பார்த்தாலும் அதாவது சங்கீத கதிரை பார்த்தாலும் இங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது மைத்திரிபால் அவர்கள் பதவியேற்கின்ற பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்குமான உதயாகத்தான் அந்த உதிரை இருக்கப் போகிறது அதிலே தமிழ் மக்களுக்காக அவர் என்ன சொல்ல போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது ஏனைய மட்டங்கள் ஆனால் தமிழர்களினுடைய அந்த எதிர்பார்ப்புக்கான பதில் இவரிடமிருந்து வருமா என்பது ஒரு கேள்விக்குறி அது வருமாக இருந்தால் அது எப்படி வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் இந்த வாக்குகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வாக்குகளினுடைய வடிவங்களை தமிழிடம் போன்று இருக்கிறதே என்கின்ற ஒரு உணர்வை அவர் நினைத்து கொண்டாராக இருந்தால் அதனுடைய பிரதி பரப்பு இருக்கும் ஆனால் அவர் அடிப்படையிலேயே பின்னுக்கு இருந்து ஆகவே அவரிடம் என்ன தன்மை இருக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பதையே ஒரு கடினமான ஒரு விடியம்தான் ஆனால் அவர் சொல்லப்போகின்ற இந்த கற்பிடங்கள் அவர் கற்றுக்கொண்ட இந்த விடயங்கள் சில வேளையிலே அவருடைய சிந்தனையில் மாற்றம் இருந்தால் அது பெரிய விடியம் வருபவர்கள் எல்லோரும் சமாதானத்துக்கான போர் அல்லது போருக்கான சமாதானம் அல்லது மக்களுக்கான விடுதலை என்று பல்வேறு விடயங்களை சொல்லி சொல்லி வந்தவர்கள் நீங்க சொன்னது உண்மையில் ஒரு விஷயம் சமாதானத்துக்கான போர் அல்லது போருக்கான சமாதானம் என்பது ஒரு நீண்ட காலமாக இருந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆமா இவருக்கு ஒரு வசனமும் இல்லை இங்கே இங்கே இது உள்கட்சி விவகாரங்கள் அல்லது தங்களுடைய குடும்ப அரசியலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இங்கே அவர்களுக்கான ஒரு போட்டி இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தாங்கள் முடித்து இந்த அரசியல் தலைவர்கள் நினைக்கிறார்கள் முடித்து கையை துடைத்து விட்டு அவற்றையெல்லாம் பூசி மலகிவிட்டு பயணிப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் உலகமும் அதற்கு ஆசீர்வாதம் கொடுத்து இருக்கிறது ஆனால் எங்களுக்கான அந்த அடியிலே தாண்டு போயிருக்கிறோம் நாங்கள் ஆகவே இவற்றையெல்லாம் எடுத்து பேச வேண்டிய தேவை இந்த கணத்தில் உலக இருக்கின்ற தமிழர்களாக இருந்தாலும் சரி என் போன்ற சாதாரண தமிழர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே சிந்திப்பதும் செயற்படுவதும் ஒரே ஒரு விடயத்தை நோக்கித்தான் என் பொதுவாக இந்த சர்வதேசத்தினுடைய அழுத்தம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்ததாக எல்லோருமே சொல்கிறார்கள் அப்படி இருக்கையில் சர்வதேசத்தினுடைய அழுத்தம் என்பது இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஆட்சி கொண்டு வந்ததோடு நிறைவு பெற்ற அல்லது தொடர்ந்து மைத்திரியினுடைய ஆட்சியிலே அவர்களுடைய அழுத்தம் இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா நிச்சயமாக இது வந்து இங்கே பாருங்கள் ஒரு காலகட்டத்திலே ஒரு இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் நடைபெற்றது அந்த மண்டலில் இலங்கை என்கின்ற ஒரு நாட்டில் இரண்டு இனங்கள் இருக்கின்றன இரண்டு இனங்களினுடைய ஒரு மிக முக்கியமான பிரதமரும் ஒரு முக்கியமான தலைவருமாக ஒப்பந்தம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டளவில் இந்த ஒப்பந்த நடவடிக்கையின் பின்னர் விழித்து கொண்ட சந்திரிகா அவர்கள் பின்னர் வந்துதான் கூட்டத்தையே கலைத்து கொண்டார் அந்த அந்த சந்தர்ப்பங்களெல்லாம் உடைத்து கொண்டார் அதன் பின்னரும் கூட ஒரு எண்ணம் மாறி வருகின்ற ஒரு சூழலில் இயற்கை அனர்த்தம் வந்தது சுனாமி அதன் பின்னர் தான் இல்லாமை மாறிப்போனது அந்த அனர்த்த காலத்திலும் கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதன் பின்னர் அதற்குள் இருந்த அதே கட்சிக்குள் இருந்த மஹிந்த அவர்கள்தான் ஆட்சியை கைப்பற்றினார் ஆட்சியை கைப்பற்றியதோடு மட்டுமல்ல அவர் ஒரு ஜதார்த்தவாதியாக நினைத்து கொண்டு எங்களுக்கு கிடைத்த விடியங்களெல்லாம் மிக முக்கியமாக வேதனைகளும் சோதனைகளும் அழிவுகளும் தான் அவர் தன்னுடைய கட்டித்தனத்தால் தன்னுடைய அந்த அரசியல் சாணக்கியங்களால் இரண்டாவது முறையும் தனது பதவிக்காலத்தை நிறுத்து கொண்டார் முறையும் என்பதை தாண்டி இப்போது இரண்டு வருடங்கள் இருக்கின்ற நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ திருப்பதிக்கெல்லாம் போய் எல்லாம் நிறைய கணக்கெல்லாம் போட்டுதான் இந்த தேர்தலை கொண்டு வந்திருப்பார் பொதுவாக அதிகமாக அவர் நம்பியிருந்தது இந்த எண் அல்லது மாந்திரிகம் என்று சொல்லப்படுகின்றது எட்டாம் திகது என்பது அவருக்கு மிகப்பெரிய ராசியான திகதியாக கணிக்கப்பட்டிருந்தது முதலிலும் எட்டாம் அவருடைய பல விடயங்கள் இடம்பெற்றிருந்தன அதேபோல் முக்கியமாக சொன்ன அவருடைய ஜோதிடர் இந்த கணித்து கூறுகின்ற பொழுது முன்னாள் பிரதமராக இருந்த ஸ்ரீமா மணிக்கவும் ஸ்ரீலங்கா சுதந்திர ஒரு தலைவராக அமைப்பாளராக இருந்த எஸ்டபிள்யூஆர் டி பண்டாரநாயக் பிறந்த தினம் என்பதும் நேற்றைய தினம் எனவே இவை மறந்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது இந்த மாந்திரிகம் இந்த ஆலய வழிபாடுகள் எல்லாம் தாண்டி மைத்திரே பால சிறிசேன வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஓரளவுக்காவது கள்ள நிலவரங்களை யூகிக்க முடியாமலா போயிருந்தது இல்லை இதிலே ஒரு முடியும் என்னவென்றால் அவர் தன்னையே பரீட்சித்து பார்த்து தன்னை பரீட்சித்து பார்ப்பதற்கு முயற்சிக்க முன்னர் தான் செய்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க வேண்டும் அவர் ஒரு போரை வெற்றி கொண்டதாக சொல்லுகிறார் அங்கு ஒரு யுத்தமே நடைபெறவில்லை அங்கு நடைபெற்றதெல்லாம் ஒரு இன அழிப்பு என்பதை ஒட்டுமொத்தமான உலகமே புரிந்துகொட்டும் புரியாத மாதிரி இருக்கிறது தன்னை மூடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னை பரீட்சித்து பார்த்தார் அதிலே அவர் தோல்விக்கிறார் இதில் பார்ப்பது என்பது உண்மையில் நீங்கள் சொல்வதை போல பரீட்சித்து பார்த்தார் என்று வைத்துக் ஆனால் இரண்டு வருடங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு விஷ பரீட்சைக்கு அவர் இறங்கி இருக்கிறார் என்கின்ற பொழுது யோசிக்க இந்த விடயத்தை வைத்து பார்க்கும்போது மக்களுக்கு அதாவது இந்த யோதிடம் என்ற இந்த ஒரு நம்பிக்கையை வந்து அதன் மூட நம்பிக்கையாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதிலே இப்பொழுது இவர்களில் அரசியல்வாதிகள் எல்லோருமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களிடம் ஒரு இந்த கணிப்பீடு தான் இருக்கிறது அதற்காக அவர்கள் எதுவுமே செய்வார்கள் என்று ஒரு நிலையில் தான் இந்த தேர்தல் களத்தை உருவாக்குவதோ அல்லது அதற்கான நாட்களை குறிப்பதாகவோ இது இலங்கையில் மட்டுமல்ல ஒரு சில நாடுகளில் இது பின்பற்றப்பட்டு வருகிறது ஒரு சில நாடுகளில் ஏழை நாடுகளிலே கருத்து மோதுகளும் நேரடியான விவாதங்களும் முன்வைக்கப்பட்டு அதன் ஒரு ஒரு ஜனநாயகமான ஒரு முறைப்படி தான் இவர்கள் செய்வார்கள் இதிலே இரண்டாவது விளையாட்டு சுற்றிலே வகைந்தவுக்கு வருடங்கள் இருப்பதான் இரண்டாவது சுற்று என்பதை அந்த கட்டித்தனத்துக்குள் தனது அடுத்த கட்டித்தனத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்று நம்பினார் ஆனால் அதற்குள் இருந்த ஒருவரை வந்து எப்படி வெற்றி பெறப் போகிறார் ஏனைய அனுபவம் மிக்க ஒரு ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி அதே நேரத்திலே எதிர்கட்சியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் இவர்களுக்கான ஒரு தேவை இருந்தது தங்களுக்கான தொடர்ச்சியான புழைப்பு என்பது அதாவது அரசியல் வாழ்க்கை என்பது தொடராமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு நிலையில் தான் இவர்கள் கூட்டி சேர்க்கிறார் என்று இல்லையா மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே அந்த கட்சிக்குள் இருந்து உதித்து அதை உருவாக்கிய ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர கட்சியினுடைய அடிக்கட்டங்களையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு ராஜபக்ஷ கட்டமைப்பை உருவாக்கி கொண்டார் அந்த ராஜபக்ஷ என்கின்ற ஒரு ஆட்சி காலமே அங்கு நிலவியது மகிந்த ஜுகம் என்று விட்டுவிட்டார் ஆமாம் அவர்கள் செய்த ஆட்சி மாற்றம் என்பது அவர்களுடைய இது வந்து சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மை இன மக்களினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அவர்களுடைய முகங்களினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜனாதிபதி முகங்கள் என்பது இவை எங்களுக்கான மாற்றங்களை தரப்போவதில்லை அதற்காக நாங்கள் ஓய்ந்துவிடப் போவதில்லை என்பதும் தெரியும் ஆனால் அவர்களும் உலக நாடுகளினுடைய இந்த பயணம் அவருக்கான வரவேற்பு ஐநா முதல் கொண்டு அமெரிக்காவில் எல்லா பகுதிகளிலும் இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற காலத்திலே அவருக்கு கிடைத்த வரவேற்பு இதுபோன்ற தன்மைகள் எல்லாம் அவருடைய அவர் செய்து கொண்ட விடியங்களுக்கெல்லாம் இவர்கள் எந்த அளவுக்கு பின்னணியில் கொண்டு செயற்பட்டார்கள் என்பதனை அன்றே மாவீரர் தின உறவை உரைகளினூடாக வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது உலக நாடுகளினுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய நயவஞ்சகமான சூழ்ச்சித் திட்டங்களும் அவர்கள் மேலே கையை குழுக்கி கொண்டு அடியிலே தங்களுடைய ஆயுத பரிமாற்றங்களையும் யுத்த தளவாடங்களையும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஏனைய நடவடிக்கைகளுக்காகவும் கொடுத்ததை யாருமே மறுப்பதற்கும் இல்லை கடைசி கால நேரத்திலும் கூட இந்திய அரசாங்கத்தினுடைய நகர்வுகள் என்பது போர் ஆயுதங்களை மாற்றுவதும் இராணுவ தளபதிகளை அந்த களங்களுக்கு மாற்றி அமைத்தும் ஏனைய விடயங்களை கவனித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இங்கே ஐநாவினுடைய பங்கும் இருந்தது என்பதை உலக அரசியல் நகர்வுகள் தான் சொல்லி இருக்கின்றன அதனுடைய தலைவர்கள் தாங்களாகவே தங்களுடைய மனச்சாட்சியின் கருத்துக்களாக ஒரு சில இடங்களில் பதிவும் ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் கிழக்கு மாகாண சபையினுடைய விலகி வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சீரமாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் முற்றாக மாறி இருக்கின்றது இந்த முஸ்லிம் கட்சிகளும் தமிழ்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றன இந்த தொடர்பு இனி வரப்போகுண்ட காலங்களிலே ஏதாவது ஒரு பிணைப்பினை ஏற்படுத்துவதற்கான அடித்தளமாக இருக்கலாம் என்று நாங்கள் கருதலாமா நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு தமிழர்களிடம் இருக்கிறது ஆனால் ஏதாவது ஒரு நலன் கிடைத்தாலும் அந்த ஆட்சி நிறவரங்களுக்கு ஏற்ற வகையிலே மாறிக்கொள்வதற்கும் அல்லது தமிழர்களுடைய நலம் சார்ந்து ஒரு சில நேரங்களிலே பயணிப்பதற்கும் கட்சிகள் முஸ்லீம் கட்சிகளும் இனிய அமைப்புகளும் அதற்கும் தயாராக இருக்கின்றன இணைந்து செயற்படுவதற்கான தளங்கள் என்றென்றென்றதெல்லாம் இருந்திருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இணைந்து சேர்வதும் பின்னர் சில முரண்பாடுகளின் காரணமாக ஆட்சியாளர்களோடு இணைந்து கொள்வதுமாக இந்த இருந்து கொண்ட கட்சிகளினுடைய தாவல் என்பது இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கிறார்கள் போன்றுதான் இருக்கும் ஆனால் நாளை மைத்திரி பாலா சொல்லுகின்ற அல்லது மைத்திரி அவர் செய்கின்ற நடவடிக்கைகளினுடைய நகர்வுகளை பொறுத்து இந்த கட்சி மாற்றங்கள் என்பது மாறிவிடும் அரசியலிலே எதுவும் நடக்கலாம் என்கின்ற ஒரு இந்த நிலையில் வந்துவிடும் இன்று ஆறு இருபத்தி ஒன்றுக்கு அவர் பதவியேற்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு அப்பால் அவரையும் சென்று வணங்கி அவருடைய பதவிகளை பெற்றுக் மாறுகின்ற ஒரு கட்சி நிலவரமும் மாறிவிடுகின்ற தன்மை அது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாகின்றன அந்த வகையிலே தான் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் பதவி விலகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆம் இங்கே அடிப்படையிலே ஒரு அரசியல் மாற்றம் என்பது நிகழப்புவோர் அது அதுவாகத்தான் இருக்க போகிறது ஆட்சியாளர்கள் மாறியிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது அதனால் ஒரு சில நன்மைகளாவது கிடைத்து ஒரு ஏக்கம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தாயக மக்களை அந்த பகுதியில் இருக்கின்ற இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளிலிருந்து ஒரு விடிவு கிடைக்காதா என்கின்ற ஒரு ஏக்கம் எங்கள் மக்கள் மாணவங்களிலே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் இதில் இன்னும் ஒரு வேடிக்கையான விடம் இருக்கின்றது ஜனாதிபதி இன்று மாலை பதவியேற்பார் என்று ஒரு எதிர்கட்சி தலைவர் அறிவித்திருக்கிறார் என்பது உண்மையில் ஒரு விசித்திரமான அதே ஒரு மாறுபட்ட ஒரு அரசியலை தான் அங்கே காட்டியிருக்கின்றது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இல்லையா உண்மை ஏனென்றால் அவர்களுடைய தேவை ஒரு ஆட்சி மாற்றம் அல்ல அங்கு இருக்கக்கூடிய அந்த ராஜபக்ஷவனுடைய தன்மையிலிருந்து இந்த இலங்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதுதான் அங்கிருக்கக்கூடிய கட்சிகளினுடைய முதன்மை எண்ணமாக இருக்கிறது அதற்காக அவர்கள் கூப்பிச் சேர்த்துக் கொண்டார்கள் அதிலேயே குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இலங்கை ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா அவர்களும் பிரதமராக எதிர்கட்சித் தலைவரும் இருந்த காலத்தில் இருந்த காலம் போல இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு செயலை ஆற்றியிருக்கிறார்கள் அந்த மாவட்ட ரீதியிலான அல்லது இந்த மட்டங்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய செல்வாக்கினை பயன்படுத்தி இவர்கள் தங்களுடைய மாற்றங்களையும் தங்களுடைய கட்சிகளையும் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் ஒரு பொது எதிர்கட்சியாக இருந்தாலும் அங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான நகர்வு அதுக்குள் இருக்கிறது இதற்குள் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதமராக பதவியேற்றுக் கொள்ளலாம் தொடர்ந்து நடக்கப் போகின்ற சம்பவங்கள் என்பது ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிக்கா அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்தபோது நடந்த சம்பவங்கள் எல்லாம் எவ்வாறு கையாண்டார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்தத்தன்மை மாறுகின்ற பொழுது அது எப்படி மாற்றம் தரும் என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்கலாம் சரி இந்த அரசியல் மாட்டம் ஒன்று அங்கே உருவாகி இருக்கின்றது மைத்திரி பால சிறை அரசியல் மாற்றம் என்பதை விட ஆள் மாற்றம் என்பதை தான் நிச்சயமாக பதினொன்று மணி நாற்பது நிமிடமாக இருக்கின்றது ஐவரசு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் விசேட தேர்தல் ஒலிபரப்போடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் கலையத்தில் தரன் இந்த ஆள் மாற்றம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதாக சர்வதேச நாடுகளுடைய அழுத்தங்கள் சொல்கின்றது அது மாற்றமில்லாமல் சில சர்வதேச பிரதிநிதிகளினுடைய ட்விட்டர் ஃபேஸ்புக் அக்கவுண்ட்களை எல்லாம் நேற்று நாங்கள் ஃபாலோ செய்து பார்த்தால் அவர்கள் இதையெல்லாம் முதலியே திட்டமிட்டிருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது எனவே இன்றைய இந்த திகதியிலை இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கத்திலே அல்லது அரசாங்க பக்கம் இருக்கின்ற அமைச்சர்கள் யார் யார் எதிர்நெய்க்கு போக போகிறார்கள் என்பதையெல்லாம் இப்போ இந்த ரிஜிஸ்டர் வாசிப்பதைப் போல நாங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கின்றது யார் யார் அங்கே இருக்கின்றார்கள் என்று தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் ஏற்கனவே வெளியாக இருந்தன சில செய்திகள் ஏதாவது அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு சில செய்திகள் வெளியாகி இருந்தன தாண்டி தமிழர்களுடைய பகுதி ஒரு பக்கம் இருக்கட்டும் முஸ்லீம் மக்களினுடைய கட்சியாக இருக்கிற முஸ்லீம் காங்கிரஸ்லேயே நீதியமைச்சராக இருந்தார் ஆனால் அதை ராஜினாமா செய்துதான் எதிரணிக்கு வந்திருந்தார் மீண்டும் அவரிடமே அந்த பதவி போகலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா அல்லது இந்த முறை வேறு யாருக்காவது போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனா ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் இந்த சந்திரிகா ஈஸ்வரதாசன் சந்திரிகா பெண்ணாநாயக்க குமார் உங்கள் தொண்ணூற்று நான்காம் ஆண்டு இருக்கின்ற பொழுது நீதியமைச்சராக அவர் இருந்தார் என்று நினைக்கின்றேன் இல்லையா ஆமாம் உண்மையே இந்த கட்சிகளுடைய விடியம் அது அதிலே மறைந்தும் அஹ் மற்றும் இப்பொழுது ரபுபாபிமாக இருக்கட்டும் ஏனைய கட்சியாளர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய தன்மைகளை நீங்கள் உண்மைப்பாக கவனி கவனித்து பார்க்கலாம் தமிழர்களுடைய உறவு நிலையிலே அவர்களுக்கு எந்தவித சிக்கல்களும் இருக்கவில்லை ஆனால் அங்கா அங்கே சில சில விடயங்களுக்காக அவர்கள் குரல் கொடுத்தார்கள் அண்மையிலேயே இலங்கையிலேயே சிங்கள மக்களோடு நடைபெற்ற மிக முக்கியமான முஸ்லீம் தாக்குதல்களும் ஏனைய சம்பவங்களும் அண்மையில் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவனுடைய காட்சிக் காலங்களிலேயே நாங்கள் அனைவரும் அறியும் அந்த நேரத்திலே இந்த கட்சிகள் தங்களுடைய தன்மைகளிலிருந்து மாறுபட்டிருந்தன அவற்றை பார்த்தும் பார்க்காத போல நேரடியாக சென்று பார்த்தார்கள் அரசியல் நகர்வுகளுக்காக ஆனால் இப்பொழுது நீங்கள் சொன்னது போல இந்த அமைச்சு பதவிகளிலேயும் மாற்றங்கள் வரப்போகிறது இதன் பின்னணியிட அரசியல் கட்டமைப்பிலே நகர்வுக்கும் மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது கட்சியின் தலைவர் தான் இந்த பிரதமரையும் மன்மோகன் சிங்கை நியமிப்பதாக இருந்தாலும் சரி அவருடைய நகர்வுகளை தீர்மானிப்பவராகவும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த சோனியா காந்தி அவர்கள் தான் தீர்மானித்துக் கொண்டார் இங்கே மைத்திரிபால அவர்கள் இங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு மிக நலம் விரும்பியாக இருப்பார் என்று நம்புகிறேன் அவருடைய அந்த தன்மைகள் என்பது அதனுடைய கட்சியினுடைய அடிப்படை கட்சியினுடைய வளர்ச்சியிலிருந்து அவர்களாக இருக்கக்கூடிய எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவனுடைய அந்த குடும்பத்தினுடைய தன்மையை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை அங்கு இருக்கிறது ஆகவே மைத்திரிபால அவருடைய இந்த நகர்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலையாக இருக்கக்கூடியவர் அன்றிருந்து இன்று வரை நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒருவராக இருப்பார் அவர் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய மாற்றங்கள் எவ்வாறு அமைகிறதோ அவருடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கிறதோ என்பதை பொறுத்து தான் இவர்களுடைய ஒப்பந்தங்கள் எப்படியாகவும் இருக்கலாம் எத்தனையோ ஒப்பந்தங்கள் எல்லாம் கிழித்தறிந்தவர்கள் அவர்களுக்குள் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை கிழித்தறிவதற்கு யோசிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இந்த சூழலெல்லாம் மாறி ஒரு சம்பவம் நடக்கும் உலக நாடுகள் ஒரு வித்தியாசமான பார்வையை திருப்பி விட்டு அவர்களுடைய கண்மூடித்தனமான ஒரு நிலைமையை அங்கே இலங்கையிலே கொண்டு போய் செல்லப் போகின்றார்கள் ஆனால் இங்கே உலகத் தமிழர்களும் சரி தாயகத்தில் வாழ்கின்ற தமிழர்களையும் அவர்கள் பட்ட இன்னல்களையும் மறந்து கொண்டு இந்த உலகம் சுற்றுமாக இருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை காலம்தான் காலச்சுழற்சியில்தான் நாம் பார்த்து உண்மைதான் எனவே நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே பரிமாற இருக்கின்ற எங்களுடைய அன்பாரைப்பாளர் ஈஸ்வரதாசனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மாலை வேளிகளையும் உங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அதைக் கேற்ற வகையில் எங்களும் இருப்பீர்கள் என்று நினைக்கின்ற நிச்சயமாக சந்திப்போம் குறிப்பாக நேரங்களை பொறுத்து என்ற தேர்தல் கள என்பது ஆட்சியினுடைய பொறுப்பை அவர் ஏற்றவுடன் அவருடைய உரி என்பது மிக முக்கியமாக இலங்கையை பொறுத்த மட்டும் அவர் சொல்லப்போகின்ற செய்தி சர்வதேசத்தினுடைய ராஜதந்திர கொள்கைகள் ஏனைய நாடு வெளிநாட்டு கொள்கைகள் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய ஏனைய மாவட்டங்களை குறிப்பாக தமிழர் தாயக பகுதிகளிலேயே அவர் சொல்லப் போகின்ற விடியங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சியான தன்மைகள் அடிபாடுகளா சிக்கல்களா என்பதை பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது கதிரை சண்டை ஆகவே இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய தன்மைகள் எப்படி மாறப்போகிறது என்பதை காலம் பொறுத்திருந்து சொல்லும் அதுபோல் நாங்கள் மீண்டும் என்ன ஒரு களத்தில் இணைந்து கொள்ளலாம் இதுவரை நேரமும் இந்த நிகழ்வினை செயல்படுத்த உங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாற்றங்கள் ஒன்றியை மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போல தொடர்ந்து வருகின்ற எந்த காலமாக இருந்தாலும் எங்களுடைய பணியில் நாங்கள் எங்களுடைய தேவை என்னவோ அதை நோக்கி நாங்கள் தமிழர்களாகிய நாம் எங்களுடைய அந்த அபிலாசைகளுக்காக தொடர்ந்தும் நாங்கள் பணியாற்ற வேண்டிய தேவை என்பதை கருத்தில் எடுத்துக்கொண்டு சதீஷ் மற்றும் தரன் ஆகியோருக்கு மகிழ்வினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் தமிழ் அன்பு நன்றி அது எங்களோடு ஈஸ்வரன் அவருடைய கருத்து கேள்வி மாற்றம் ஒன்றுதான் மாறாதது ஸ்ரீலங்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசைடு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்ற நேரம் இப்பொழுது பிரதானம் யாவில் பதினொரு மணி பத்தொன்பது நிமிடமாக இருக்கின்றது கிளையத்தில் என்னோட தரன் இணைந்திருக்கிறார் அதே போல எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் ஈஸ்வரதாசனும் இந்த வேளையில் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் அன்புக்குரிய சதீஷ் மற்றும் தனா அவர்களே தரன் நினைந்திருக்கிறதாசன் அவர்களே சரி இந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்ததை தொடர்ந்து அதனுடைய வாக்குகளினுடைய மொழிகளையும் அறிவிக்கப்பட்டு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் மாலை இலங்கை நேரப்படி மணி அளவிலே பதவி பிரமாணம் செய்ய இருக்கின்ற நிலையிலே நாங்கள் இது தொடர்பான கருத்தாடுகளை இங்கே பதவி செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களோடு அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்தில் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் அங்கே இடம்பெறுகின்ற செய்திகளை அல்லது நகர்வுகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பணியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஜ ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஈஸ்வரதாசன் உங்களுடைய பார்வையிலே இது எப்படி அமைந்திருக்கின்றது என்று நினைக்கின்றீர்கள் கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்ஷ எதிர்பார்க்காத ஒரு முடிவை கொடுத்திருக்கின்றது இதிலே பலரது சிந்தனை என்பது மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய ஆள் பலம் அவருடைய இராணுவ கட்டமைப்பினுடைய பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்கள் ஏறிய கட்டமைப்பின் ஊடாக அவர் ஏதோ ஒரு முறையிலே மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் என்கின்ற ஒரு மனக்கணக்கு பலரிடம் இருந்திருக்கிறது ஆனாலும் உலக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 காலங்களில் நடந்த அரசியல் மாற்றங்களில் இருந்து எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வராது என்பதுதான் பலருடைய அவதானிப்பாக இருக்கிறது இப்பொழுது உடனடியாக பார்த்தீர்கள் என்றால் இலங்கையின் புதிய ஜனாதிபதியோடு மைத்ரி பாலாவுடன் இணைந்து பணியாற்ற தயார் என்று அமெரிக்கா கூட உடனடியாக செய்திகளை தருகுவதற்கு தயாராக இருக்கிறது அதனுடைய ஆட்சி விடத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வெளியுறவு கருத்துக்கள் உடனடியாக வருகிறது ஆகவே இவையெல்லாம் என்னவற்றை காட்டுகிறது என்றால்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 These are common reasons for us. Do, we are happening in a sleeper club where anyone's coming in maytripal, and once again they go to the church, Ahi if you think that it is enough. You look right here. You see such many thousands of people who are cheating on Maytripal.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 தலையடுக்கும் தமிழனுக்கும் வழிபிறக்கும் ஆள் பலம் பண பலம் வீரம் இல்லடா சில வெறி கொண்ட அணிகர் இல்லடா நடந்த வரலாறு ஐஎல்சி தமிழோடு இணைந்து இருக்கின்றீர்கள் அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு மது ஐஎல்சி மாவட்டியாவது நேற்றிலிருந்து உங்களுக்கான தேர்தல் கல நிலவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதோடு இன்றைய தினம் மாலை ஆறு மணி அளவில் மைத்திரி பால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்றார் ஒரு மணி நேரம் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நிமிடங்கள் இருக்கின்றன எனவே அவருடைய அந்த பதவியேற்புக்கு பிறகு அவர் சொல்லப்போகின்ற விடியும் என ஏதாவது நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறீங்களா ஈஸ்வரதாசன் அவருடைய பதவியேற்பு உரையிலே தமிழர்களே ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது சொல்வார் என்று எதிர்பார்க்கலாமா ஏனென்றால் தமிழர்களினுடைய வாக்குகளினால் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது மறுக்க முடியாத உண்மை இப்பொழுது யாழ் மாவட்டம் திருகோணை மாவட்டம் ஏனைய மாவட்டங்களில் மைத்ரி பால ஸ்ரீசேனவனுடைய வாக்குகள் முன்னணியில் தான் இருக்கிறது குறைந்தது ஆயிரத்திற்கு அதிகமான வாக்குகளில் முன்னணியில் அவர் இருக்க பார்க்கிறார் குறைந்த அளவு வீத அளவில் முக்கியமாக நீங்கள் சொன்னது போல அந்த வீதம் இருக்கின்றது மிக பிரமாண்டமான வீதமாக அதே போல வன்னியிலே இருக்கின்றது மற்றக்கிழப்பிலும் மைத்திரிவினுடைய பலம் அதிகமாகவே இருந்த இருக்கிறது ஆகவே இது ஒரு விடயத்தை சொல்லுகிறது ஏதோ ஒரு மாற்றத்தை மாற்றத்தை எதிர்பார்ப்பது உலக அரசியலிலே ஏனைய அரசியல் விடயங்கள் நடக்கின்ற பொழுது அல்லது தேர்தல் களங்கள் நடக்கின்ற பொழுது இவை நடப்பதுதான் இந்த தேர்தல் எல்லாம் ஒரு சங்கீத கதிரை விளையாட்டுதான் இந்த தேர்தல் களத்திலே யார் ஓடி வந்து இருப்பது என்பது என்பதுதான் அந்த கதிரைக்கான போர் போட்டிதான் இது ஒரு சிறிய விடயமாக நாங்கள் பார்த்தாலும் அதாவது சங்கீத கதையை சிறிய விடியமாக பார்த்தாலும் இங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது மைத்திரிபால அவர்கள் பதவியேற்கின்ற பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்குமான உரியாக தான் அந்த உதிரை இருக்கப் போகிறது அதிலே தமிழ் மக்களுக்காக அவர் என்ன சொல்ல போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது ஏனைய மட்டங்களில் ஆனால் தமிழர்களுடைய அந்த எதிர்பார்ப்புக்கான பதில் இவரிடமிருந்து வருமா என்பது ஒரு கேள்விக்குறி அது வருமாக இருந்தால் அது எப்படி வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த வாக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வாக்குகளினுடைய வடிவங்களை தமிழிலம் போன்று இருக்கிறதே என்கின்ற ஒரு உணர்வை அவர் நினைத்து கொண்டாராக இருந்தால் அதனுடைய பிரதி இருக்கும் ஆனால் அவர் அடிப்படையிலேயே பின்னுக்கியிருந்து வந்தவர் அல்லவா ஆகவே அவரிடம் என்ன தன்மை இருக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பதையே ஒரு கடினமான ஒரு விடியம்தான் ஆனால் அவர் சொல்லப்போகின்ற இந்த கற்பிதங்கள் அவர் கற்றுக்கொண்ட இந்த விடியங்கள் சில வேளையிலே அவருடைய சிந்தனையில் மாற்றம் அது பெரிய விடியம் வருபவர்கள் எல்லோரும் சமாதானத்துக்கான போர் அல்லது போருக்கான சமாதானம் அல்லது மக்களுக்கான விடுதலை என்று பல்வேறு விடயங்களை சொல்லி சொல்லி வந்தவர்கள் நீங்கள் சொன்னது உண்மையில் ஒரு விஷயம் சமாதானத்துக்கான போர் அல்லது போருக்கான சமாதானம் என்பது ஒரு நீண்ட காலமாக இருந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆமாம் இவருக்கு ஒரு வசனமும் இல்லை இங்கே இங்கே இது உட்கட்சி விவகாரங்கள் அல்லது தங்களுடைய குடும்ப அரசியலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இங்கே அவர்களுக்கான ஒரு போட்டி தான் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தாங்கள் முடித்து விட்டதாகவே இந்த அரசியல் தலைவர்கள் நினைக்கிறார்கள் முடித்து விட்டு கையை துடைத்து விட்டு அவற்றையெல்லாம் பூசி மலகிவிட்டு பயணிப்பதற்கு அவர்கள் தயாராக கொண்டிருக்கிறார்கள் உலகமும் அதற்கு ஆசீர்வாதம் கொடுத்து தான் இருக்கிறது ஆனால் எங்களுக்கான அந்த உயிர் அடியிலே தாண்டு போயிருக்கிறோம் நாங்கள் ஆகவே இவற்றையெல்லாம் எடுத்து பேச வேண்டிய தேவை இந்த கணத்தில் உலக இருக்கின்ற தமிழர்களாக இருந்தாலும் சரி என் போன்ற சாதாரண தமிழர்களாக இருந்தாலும் சரி எண்ணொருமே சிந்திப்பதும் செயற்படுவதும் ஒரே ஒரு விடயத்தை நோக்கித்தான் எதற்காக நாங்கள் இந்த இடத்திலே இன்னொரு விடியத்தையும் கேட்கலாமல் நினைக்கின்றேன் பொதுவாக இந்த சர்வதேசத்தினுடைய அழுத்தம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்ததாக எல்லோருமே சொல்கிறார்கள் அப்படி இருக்கையில் சர்வதேசத்தினுடைய அழுத்தம் என்பது இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததோடு நிறைவு பெற்ற அல்லது தொடர்ந்து மைத்திரியினுடைய ஆட்சியிலே அவர்களுடைய அழுத்தம் இருக்க வேண்டும் நினைக்கின்றீர்களா நிச்சயமாக இது வந்து இங்கே பாருங்கள் ஒரு காலகட்டத்திலே ஒரு இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் நடைபெற்றது அந்த மண்டலில் இலங்கை என்கின்ற ஒரு நாட்டில் இரண்டு இனங்கள் இருக்கின்றன இரண்டு இனங்களினுடைய ஒரு மிக முக்கியமான பிரதமரும் ஒரு முக்கியமான தலைவருமாக ஒப்பந்தம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஒப்பந்த நடவடிக்கையின் பின்னர் விழித்துக்கொண்ட சந்திரிகா அவர்கள் பின்னர் வந்துதான் கூட்டத்தையே கலைத்துக் கொண்டார் அந்த அந்த சந்தர்ப்பங்களையெல்லாம் உடைத்துக் கொண்டார் அதன் பின்னரும் கூட ஒரு எண்ணம் மாறி வருகின்ற ஒரு சூழலில் இயற்கை அனர்த்தம் வந்தது சுனாமி அதன் பின்னர் தான் இல்லாமல் மாறிப்போனது அந்த அனர்த்த காலத்திலும் கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதன் பின்னர் அதற்குள் இருந்த அதே கட்சிக்குள் இருந்த மகிந்த அவர்கள்தான் ஆட்சியை கைப்பற்றினார்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 நிறைய கணக்கெல்லாம் போட்டுதான் இந்த தேர்தலை கொண்டு வந்திருப்பார் பொதுவாக அதிகமாக அவர் நம்பியிருந்தது இந்த எண் அல்லது மாந்திரிகம் என்று சொல்லப்படுகின்றது எட்டாம் திகதி என்பது அவருக்கு மிகப்பெரிய ராசியான திகதியாக கணிக்கப்பட்டிருந்தது முதலிலும் எட்டாம் இதுலேயே அவருடைய பல விடயங்கள் இடம்பெற்றிருந்தன அதேபோல் முக்கியமாக சொன்ன விடையும் அவருடைய ஜோதிடர் இந்த எட்டாம் இதியை கணித்து கூறுகின்ற பொழுது முன்னாள் ஜ பிரதமராக இருந்தால் அல்லது ஸ்ரீமா மணிக்கவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு தலைவராக அமைப்பாளராக இருந்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்களுடைய பிறந்த தினம் என்பதும் நேற்றைய தினம் எனவே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது இந்த மாந்திரீகம் இந்த ஆலய வழிபாடுகள் எல்லாம் தாண்டி மைத்ரி பால சிறிசேன வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஒரு அளவுக்காவது கள நிலவரங்களை யூகிக்க முடியாமலா போயிருந்தது அவர் தன்னையே பரீட்சை பார்த்து தோல்வியிட்டிருக்கிறார் தன்னுடைய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 இந்த விடயத்தை வைத்து பார்க்கும்போது மக்களுக்கு அதாவது இந்த யோதிடம் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து அதன் மூட நம்பிக்கையாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதிலே இப்பொழுது இவர்கள் அரசியல்வாதிகள் எல்லோருமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களிடம் ஒரு இந்த கணிப்பீடு தான் இருக்கிறது அதற்காக அவர்கள் எதுவுமே செய்வார்கள் என்கின்ற ஒரு நிலையில் தான் இந்த தேர்தல் களத்தை உருவாக்குவதோ அல்லது அதற்கான நாட்களை குறிப்பதாகவோ இது இலங்கையில் மட்டுமல்ல ஒரு சில நாடுகளில் இது பின்பற்றப்பட்டு வருகிறது ஒரு சில நாடுகளில் ஏனைய நாடுகளிலே கருத்து மோதுகளும் நேரடியான விவாதங்களும் முன்வைக்கப்பட்டு அதன் ஒரு ஒரு ஜனநாயகமான ஒரு முறைப்படி தான் இவர்கள் செய்வார்கள் இதிலே இரண்டாவது விளையாட்டு சுற்றிலே மகிந்தவுக்கு வருடங்கள் இருப்பதம் சரிதான் இரண்டாவது ஏனைய அனுபவம் மிக்க ஒரு ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி எதிர்கட்சியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் இவர்களுக்கான ஒரு இருந்தது தங்களுக்கான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 அவர்கள் செய்த ஆட்சி மாற்றம் என்பது அவர்களுடைய பெரும்பான்மை இன மக்களினுடைய ஒரு வெளிப்பாடுதான் அவர்களுடைய முகங்களினுடைய வெளிப்பாடுதான் இந்த ஜனாதிபதி முகங்கள் என்பது இவை எங்களுக்கான மாற்றங்களை தரப்போவதில்லை அதற்காக நாங்கள் ஓய்ந்துவிட போவதில்லை என்பதும் தெரியும் ஆனால் அவர்களும் உலக நாடுகளினுடைய இந்த பயணம் அவருக்கான வரவை ஐநா முதல் கொண்டு அமெரிக்காவில் எல்லா பகுதிகளிலும் இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற காலத்திலே அவர்கள் கிடைத்த வரவேற்பு இதுபோன்ற தன்மைகளெல்லாம் அவருடைய அவர் செய்து கொண்ட விடியங்களுக்கெல்லாம் இவர்கள் எந்த அளவுக்கு பின்னணியில் கொண்டு செயற்பட்டார்கள் என்பதனை அன்றே மாவீரர் தின உறவை உரைகளினோடாக வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது உலக நாடுகளினுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய நயவஞ்சகமான சூழ்ச்சித் திட்டங்களும் அவர்கள் மேலே கையைக் குலுக்கி கொண்டு அடியிலே தங்களுடைய ஆயுத பரிமாற்றங்களையும் தளவாடங்களையும் இலங்கை அரசாங்கத்திற்கும் நடவடிக்கைகளுக்காகவும் கொடுத்ததை யாருமே மறுப்பதற்கும் கடைசி கால நேரத்திலும் கூட இந்திய அரசாங்கத்தினுடைய நகர்வுகள் என்பது போர் ஆயுதங்களை மாற்றுவதும் ராணுவ தளபதிகளை அந்த களங்களுக்கு மாற்றி அமைத்தும் ஏனைய விடியங்களையும் கவனித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இங்கே ஐநாவினுடைய பங்கும் இருந்தது என்பதை உலக அரசியல் நகர்வுகள் தான் சொல்லி இருக்கின்றன அதனுடைய தலைவர்கள் தாங்களாகவே தங்களுடைய மனச்சாட்சியின் கருத்துக்களாக ஒரு சில இடங்களில் பதிவும் செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாண சபையினுடைய பக்கம் ஒரு தரவை கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரைக்கும் பங்கு பெருமளவில் அரசாங்கத்தில் இருந்து விலகி வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேரமாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் கிழக்கு மாகாண சபையினர் ஆனால் இப்போது கள நிறுவனங்கள் எல்லாம் முற்றாக மாறி இருக்கின்றது இந்த முஸ்லிம் கட்சிகளும் தமிழ்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றன இந்த தொடர்பு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 அவர் செய்கின்ற நடவடிக்கைகளினுடைய நகர்வுகளை பொறுத்து இந்த கட்சி மாற்றங்கள் என்பது மாறிவிடும் அரசியலிலே எதுவும் நடக்கலாம் என்கின்ற ஒரு சூழல் இந்த நிலையில் வந்துவிடும் இன்று ஆறு இருபத்தி ஒன்றுக்கு அவர் பதவியேற்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு அப்பால் அவரையும் சென்று வணங்கி அவருடைய பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக மாறுகின்ற ஒரு கட்சி நிலவரமும் மாறிவிடுகின்ற தன்மை அது இடம்பெற்று கொண்டிருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாகின்றன அந்த வகையிலே தான் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் பதவி விலகியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே அடிப்படையிலே ஒரு அரசியல் மாற்றம் என்பது நிகழப்புவது அது அதுவாகத்தான் இருக்கப் போகிறது ஆட்சியாளர்கள் மாறியிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது அதனால் ஒரு சில நன்மைகளாவது கிடைத்து விடாதா ஒரு ஏக்கம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தாயக மக்களை பொறுத்தவரையிலே அந்த பகுதியில் இருக்கின்ற இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளிலிருந்து ஒரு விடிவு கிடைக்காதா என்கின்ற ஒரு ஏக்கம் எங்கள் மக்கள் மாணவங்களிலே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம்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 இலங்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய முதன்மை எண்ணமாக இருக்கிறது அதற்காக அவர்கள் கூட்டி சேர்த்துக் கொண்டார்கள் என்றால் இலங்கை ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா அவர்களும் பிரதமராக எதிர்கட்சித் தலைவரும் காலத்தில் இருந்த காலம் போல இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு செயலை ஆற்றியிருக்கிறார்கள் அந்த மாவட்ட ரீதியிலான அல்லது மட்டங்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய செல்வாக்கினை பயன்படுத்தி இவர்கள் தங்களுடைய மாற்றங்களையும் தங்களுடைய கட்சிகளையும் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் ிருப்பதோ ஒரு பொது எதிர்கட்சியாக இருந்தாலும் அங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான நகர்வு அதுக்குள் இருக்கிறது இதற்குள் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக பதவியேற்றுக் கொள்ளலாம் ஆனால் தொடர்ந்து நடக்கப் போகின்ற சம்பவங்கள் என்பது ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிக்கா அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்தபோது நடந்த சம்பவங்கள் எல்லாம் எவ்வாறு கையாண்டார் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்தத்தன்மை மாறுகின்ற பொழுது அது எப்படி மாற்றம் பெறும் என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்கலாம் சரி அந்த அரசியல் மாற்று ஒன்று அங்கே உருவாகி இருக்கின்றது மைத்திரி பால சிறைசன அரசியல் மாற்றம் என்பதை விட ஆழ்மாற்றம் என்பதை தான் நாங்கள் சொல்லிக்கொடுவோம் உண்மை சதீஷ்